ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம கடவுளை பற்றிய அறிவை நாம் தெளிவாகப் பெற வேண்டுமானால் திருக்குறளிலே இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பகுதியை சற்று பொருள் தெரிந்து கொண்டால் போதுமானது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த குரல் உலகு ஆதிபகவனை முதலாக உடையது எழுத்தெல்லாம் எப்படி ஆ என்ற எழுத்தை முதலாக கொண்டிருக்கிறதோ அப்படி உலகமானது ஆதிபகவனை இறைவனைத்தான் முதலாக கொண்டிருக்கிறது என்பது இதனுடைய பொருள் முதல் என்றால் காரணம் ஆ என்கின்ற எழுத்திலிருந்துதான் மற்ற எழுத்துக்கள் தோன்றியிருக்கின்றன என்று வேதங்களும் சொல்லுகின்றன அகாரோவை சர்வா என்று வேதம் சொல்லுகிறது பகவத்கீதையும் சொல்லுகிறது அக்ஷராணாம் அகாரோஸ்மி என்கிறார் கிருஷ்ணர் எனவே ஆ என்கின்ற எழுத்து நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தா தெரியும் அகராதியில் பார்த்தா தெரியும் ஆ என்ற சொல்லுக்கு ஆ என்பது ஓர் எழுத்து சொல் அதற்கு பொருள் கடவுள் என்பதாகும் சம்ஸ்கிருத டிக்ஷனரியில் பார்த்தா ஆ என்ற எழுத்திற்கு விஷ்ணு என்று பொருள் போட்டிருப்பார்கள் கடவுள் என்றுதான் அதற்கு பொருள் விஷ்ணு என்றால் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் என்பதுதான் அதனுடைய பொருள் சரி கடவுள் உலகத்திற்கு முதலாக காரணமாக இருக்கிறார் என்றால் அதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்ற கேள்வி எழலாம் இந்த எழுத்தெல்லாம் அகரமுதல என்பது சான்றாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக அற்புதமான ஒரு சான்றை கொடுத்திருக்கிறார் அதாவது எழுத்து அறிந்து சொற்களை அறிந்து வாக்கியங்களை அறிந்து சொற்றொடர்களாகிய வாக்கியங்களை அறிந்து பொருளை எப்படி நாம் உணர்கிறோமோ அப்படி இறைவனை அறிந்து இந்த உலகத்தை நாம் உணர வேண்டும் என்பது அதில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அறிவுடையவர்களுக்குத்தான் ஆண்டவனை பற்றிய கருத்து தெளிவாக விளங்கும் என்பதும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அறிவு என்றால் பள்ளிக்கூடத்திலே கற்று சர்டிஃபிகேட் வாங்குகிற படிப்பை பற்றி சொல்லலை பாமரனுக்கும் மாடு மேய்க்கின்றவனுக்கும் எல்லாம் அல்ல ஒரு சக்தி இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது காளிதாசன் மாடு மேய்த்து கொண்டு காளியை வழிபட்டு ஓய்வு பெற்ற வரலாறு உலகம் அறியும் ஆகவே ஆ என்ற எழுத்து முதலாக இருப்பது போல் இறைவன் உலகத்திற்கு முதலாக இருக்கிறான் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்ற கருத்து மிக ஆழமானது ஒரு எழுத்துக்கு இரண்டு வடிவங்கள் இருக்கின்றன ஒன்று வரி வடிவம் மற்றொன்று ஒலி வடிவம் வரி வடிவம் கண்ணுக்கு புலப்படுவது ஒலி வடிவம் காதுக்கு புலப்படுவது அதுபோன்று இந்த உலகமும் உடலும் கண்ணுக்கு புலப்படுகிறது கடவுள் தத்துவம் மனதிற்கு ஆழ்ந்த பண்பட்ட மனதிற்கு விளங்குகிறது என்ற கருத்தும் இதிலே புதைந்திருக்கிறது இறைவன் உலகத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கிறார் என்றால் அந்த காரணம் மூன்று வகைப்படும் அதாவது நிமித்த காரணம் உபாதான காரணம் விவர்த்த காரணம் என்று மூன்று வகையாக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக நாம் நிமித்த காரணம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் நம்முடைய பாரத நாட்டை ஒரு பிரதம மந்திரி ஆளுகிறார் என்பது நமக்கு தெரியும் பிரதம இருக்கிறார் அவருக்கு மந்திரிகள் துணை புரிகிறார்கள் ஒரு கேபினெட் மினிஸ்ட்ரி இருக்கிறது பிறகு ஜனாதிபதி இருக்கிறார் அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள் சிறந்த திட்டமிடப்பட்டு நாடானது நடத்தப்படுகிறது நாட்டு மக்கள் வழி ஆகவே பிரதம என்று ஒருவர் கொண்டு எல்லாவற்றையும் ஆட்சி செய்வது போல இறைவன் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத இறை தத்துவமானது இந்த உலகத்தை படைத்து ஆட்சி புரிகிறது என்பது ஒரு கருத்து இதை உதாரணத்திலே புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் ஒரு பானை செய்ய வேண்டுமானால் அந்த பானை செய்வதற்கு மண் வேண்டும் அந்த மண்ணை சரியான அமைப்பிலே உருவாக்குவதற்கு ஒரு குயவனார் வேண்டும் ஆக அந்த குயவனார் நிமித்த காரணம் என்றும் அந்த பானைக்குரிய களிமண் வந்து உபாதான காரணம் என்றும் சொல்லப்படும் இந்த உபாதான காரணத்தை பொருள் காரணம் முதல் காரணம் கச்சா என்றெல்லாம் சொல்லலாம் நிமித்த காரணத்தை அறிவு காரணம் என்பார்கள் ஆங்கிலத்திலே இது மெட்டீரியல் காசு என்றும் இன்டெலிஜென்ட் காசு என்றும் சொல்லுவார்கள் இன்டெலிஜென்ட் காசுங்கிறது நிமித்த காரணம் மெட்டீரியல் காசு என்பது உபாதான காரணம் இதை பற்றிய கருத்தை மேலும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய